சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையால் கந்தர் அனுபூதி முரு அருணகிரிநாதர் பண்ணி கொடுத்த கந்தர் அனுபூத்தி சுவாமி கிருப்பையால் சொல்கிறோம் ஞானானந்தம் ஞானஸ்கந்தத்தை சொல்கிறோம் ஞானானந்தம் தத்துவம் பிரம்மம் ஞானானந்தர் குரு ஞானஸ்கம் அந்த சிவமே ஞான குருவாகும் இருக்கார் பிரம்ம இருக்கு ஞானஸ்கம் தத்துவம் ஜானஸ்கர் ஸ்கந்தன் அப்படி கடவுள் முருகாச்சரணம் வெள்ளி தேவசனா காந்தஸ்மரணம் ஜெய ஜே சுப்பிரமணியோகம் மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரிதேகம் மச்சித்தகேகம் ஹி தேவதேவம் மகாவேதாவம் மகாதேவபாலம் பஜேலோகபாலம் முருகாச்சரணம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா நேத்திக்கு பார்த்த பாசுரம் முப்பத்தி இல்லையா சிங்காரமடந்தயர் தீரறி போய் மங்காமலன குப வரந்தருகன் அதுல சொல்லப்பட்டது என்ன மாதர் மயலில் விழாமல் இருக்க அதாவது அந்த காம பாசத்துல காம வசத்துல படாம என்னை அனுகிரகம் செய்து தூக்கி விடுவாயாக அப்படின்னு சொன்னார் அவருக்கா அவர் அவருக்கு வந்து முன்னால இருக்கலாம் அதாவது ஞானஸ்கந்தனுடைய அனுகிரகம் முன்னால இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லையே அதுதான் விஷயம் நமக்காக சொல்கிறாங்கிறது தான் இதுதான் அதனுடைய ஒரு தத்துவம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பா பாசரம் முப்பத்தி அஞ்சு கதிக்கான சூட்டுகங்கிறார் அதாவது சரீர வாஞ்சை போகணும் தேகாத்ம புத்தி கேகாத்ம புத்தி போகணும் அவருடைய பாரதீட்சை கேட்கிறார் திருவடி தீக்ஷை அது அப்படி சொல்றது இந்த முப்பத்தி அஞ்சாவது விதி காணுமுடம்பை விடாவினையன் கதிகாண மலர்கடுவென்ற அருள்வாய் மதிவா நுதல் வள்ளியை அல்லது பின் துலியா விரதா சுரபூபதியன் விதி காணுமுடம்பை கதிகாண மலர்கடல் என்றருள்வாய் மதிவாழ் முதல் அல்லது பின் துலியா விரதா சுரபூபதியன் புதியதான் சொல்ல பூபத்தி நமக்கு வந்து விதி பலன் அதாவது கர்ம பலன் அதனால் சரீரம் வரது அதை விடாமல் சரீர பந்தம் பிடிச்சுட்டுருக்கேன் அதான் ச தேகாத்ம புத்தி கேகாத்ம புத்தின்னு சொல்ல சொல்லுவோம் தேகாத்ம புத்தினா சரீரமே ஆத்மா நினச்சிட்டு அதாவது இங்கே சொன்னால் இந்த சரீரமே உயிர் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம் அதில் ஒரு பற்று கேகாத்ம புத்தினா உயிரை சேர்ந்த மாமா என்ன சேர்ந்தேன் அது என்னது வீடு வசவனி மக்கள் அப்புறம் வந்து பதவி பங்களா காரு நில புலன்கள் அப்புறம் கால்நடை இப்படி எல்லாம் யாழ் எக்ஸட்ரா எல்லாம் முதல்ல சொன்னது அகம் புத்திக்காக உண்டாது நான் அகம் ஆத்மா அகம் ஆத்மாங்கிற இது இல்லாமல் இருக்கிறது அடுத்தது அந்த பிடிவாதம் அகங்காரம் மமக்காரம் வந்து என்ன சேர்ந்ததுங்க அப்போ அந்த அந்த பற்றுதலுக்குலையும் அந்த பந்தம் அது வந்து விடணும் அந்த பா பாசம் பந்தம் விடணும் அதுக்காக இந்த சரீர பந்த பாசத்தை விடுறதுக்காக சொன்னது ஏற்கனவே இருபத்தி ஏழாவது பாத்திரம் பார்த்தோம் இருபத்தி ஏழாவது பாத்திரம் வினையால் உடம்பு வினையால் சரீரம் வருது மின்னே நிகர் விரும்பியான் என்னே வெறியின் பயன் இங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேரிய முள்ளால பார்த்தது இங்க கூட சேர்த்து சொல்லது திருவடி தீட்சையை கொடு அப்படிங்கிறாப்புல அப்போது பிறைச்சந்திரனை போல அழகான குறுகிய நெற்றி விசா நெற்றி ஆண்களுக்கு அதாவது விசாலமான நெற்றி இருக்கும் பெண்களுக்கு பிறைச்சந்திரனை போல் அப்படி அழகாக இருக்கும் அப்படி நேற்றிய நெற்றியை கொண்ட வள்ளி அதாவது வள்ளியம்மை அதாவது இச்சாசக்தி அதை தவிர வேறு ஒத்தரையுமே புகழாத போற்றாத இப்படி போய் ஏதாவது மர்க்கட நியாயம் மார்ஜால நியாயம்னு சொல்லுவார் மக்கட நியாயம் மூலமாக தேவசேனா அது கிரியாசக்தி இது இச்சாசக்தியை வந்து மார்ஜால நியாயமாக பிடித்தான் கடிமணம் செய்து கொண்டான் கந்தன் முருகன் அதனால் அது பிரேம பக்தி கொண்டவள் அப்போ பக்தி பக்தர் பக்தி பக்தை அப்படிங்கிற வித்தியாசம் இல்லை ஜீவனாக தான் பார்க்குறான் ஜீவன்னா அந்த ஒரு ஆத்மாவை பார்க்குறான் அப்படிப்பட்டதை அந்த பிரேம பக்தி கொண்டவளை துரிக்கிறான் கொண்டாடுகிறான் பகவானுக்கு பக்தர்கள்ட்ட தான் அதிகமாக குரு ஈடுபாடு அதனால் அப்படிப்பட்ட இச்சாசக்தியை கொண்ட தன்னுடைய சக்தியாக இருக்கக்கொண்ட வள்ளியைத்தவர் வேறு யாரும் போழாதகு முருகா தேவர்களுக்கு தலைவன்னி அதில் சந்தேகம் சுரபூபதியும் பூக்கு இந்த பூ பூவில் உலகத்திற்கு தான் சுரபூபதியம் அந்த த இதுக்கும் பதி பதினி தான் அதாவது எல்லா லோகப்பாளர்கள் மேல் லோகங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து பத்தியான் இருக்கு இந்த விதியினுடைய பலனாக எந்த விதையும் என்னுடைய பூர்வ சேர்த்து வைத்த மூட்டையினுடைய பரனாக இந்த சரீரம் வந்திருக்கு அது விடாமல் ஒரு பற்று கொண்டிருக்கணும் அதிலேருந்து நீங்கள் நல்ல கதி அடைவதற்கு உன்னுடைய உத்தம கதி அடைவதற்கு உன்னுடைய பாத மா மலர் பாதங்கள் தாமரை பாதங்களை என்றைக்கு இன்னைக்கு அனுகிரகம் பண்ணுவாய் கொடுப்பாய் பாத தீட்சை எப்போ கொடுப்பாய் கதி காண திருவடி தீட்சையை கொடுப்பாய் எப்போ திருவடி சூட்டுவாய் அப்படின்னு கேட்குறார் அருணகிரிநாதரை பொறுத்த வரைக்கும் ஒரு திருவிட தீட்சை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ஒரு ஜீவன் ஜீவபோதத்துல இருக்கிற சிவபோதமாக ஆயிடுச்சு பிரம்ம ஜானியாக ஆயாச்சு ஞானஸ்கந்த பாதத்தை அடைஞ்சாச்சு அவர் வந்து ஞானஸ்கந்தனுடைய அந்த லக்ஷணம் இருக்கு அதாவது ஆத்மா லட்சணம் பரமாத்ம லக்ஷணம் அதில் போய் கலந்தாச்சு அந்த ஜீவன் ஆயிடுத்து இருந்தாலும் இந்த சரீரத்தில் இருக்குது அதாவது இந்த முக்தி அடையக்கூடிய மோட்சம் அடையக்கூடிய ஸ்டேஜ் என்ன உண்டோ இந்த சரீரத்தில் அந்த பிராணன் இருக்கிற போதே அடைஞ்சாச்சு அவரால் அடைவிக்கப்பட்டார் ஞானஸ்கந்தனால் அடைவிக்கப்பட்டார் இவர் வந்து எந்த ஒரு பிரயத்னமோ இதுவோ பிரார்த்தனையோ ஒன்றுமே பண்ணல அப்படி அந்த ஆத்ம லட்சணத்தில் ஆத்மானந்த அனுபவத்தில் அந்த ஸ்கந்தனை தொடர்ந்து அந்த ஜீவன் ஆவது போல ஆத்மானந்த அனுபவத்தில் சேர்க்கப்பட்டாச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து பிறழ்வதில்லை அதுலேருந்து கீழ் விழுறது இல்லை கச்சாரணமே இல்லை ஆனால் அதில் இருந்து கொண்டு அவரை திருப்பி பாட வச்சார் இந்த அனுபூதி பாடுற அது வந்து இப்போ சொல்கிறது என்னன்னா நமக்காக உங்களுக்காக இப்போ இதை நமக்கு வந்து அந்த முருகனுடைய ஒரு கருணை பத பிராப்தி கிடைக்கும் அதனால இதுலேருந்து நீங்கள் தேகாத்ம புத்தியில் நல்ல கதி அடைவதற்கு என்னுடைய அந்த தாமரை போன்ற மலர் பாதங்களை எப்போ அருள்வாய் என்னைக்கு அனுகூலம் பண்ணுவாய் அப்படிங்கிறது இந்த விலை பயனால வந்த உடம்புங்கிறது ஏற்கனவே இருபத்தேழு சொன்னது முன்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்ன விதியின் பயன் இங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானம் இங்கே சொல்கிறார் என்னென்ன போன பாசுரத்தில் பெண்கள் எல்லாம் எல்லா ஸ்திரீகளையும் மாத்தாவை பார்க்கக்கூடியதுக்காக காண்பித்தார் அப்போ மாதர் மயக்கம் போவதற்காக அப்போது சன்மார்க்கத்தில் இருப்பதற்காக இங்கே சரீர வாஞ்ச போகணும் சரியாக இருக்கணும் நல்ல நல்ல மனுஷனாக இருக்கலாம் நல்ல நடத்தை ஒழுக்கமெல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் தேகம் ஒரு பந்தம் இருக்கு இல்லையா அதாவது புத்தி தேகாத்ம புத்தி அதெல்லாம் போகணும் அதுதான் விஷயம் அது திருவடி தீட்சையை கொடுக்கணும் அதுக்காக பாடக்கூடிய இந்த பாடலில் என்ன காமிக்கிறார்னா நல்ல கதி சரீர நல்கதி அடைவதற்கு முருகனொழிய அந்த கடல் கண்டால் இல்லாமல் வேறு வழி இல்லை அப்போது அவனுடைய திருவடி தீட்சையால் தான் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய மனசு புத்தி சித்தத்தில் கூடிய அழுக்கு வாசனா போகும் அதனால் அழுக்குகள் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் அப்படி வந்துருக்கும் அப்போ இந்த சரீரத்தில் அமிர்தம் சுரக்கணுமே அப்போ அவனுடைய திருவிடி தீட்சை வேணும் அது அப்போ எப்படி கிடைக்கும் திருவிடி தீட்சை நமக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்காக இந்த அனுபவத்தியை விடாமல் ஓத வேண்டும் நமக்கு உடலுக்கழுக்கு மூல காரணம் மனசு அழுக்கு மனசில் இருக்கக்கூடிய ஆணவம் மூலம் போகணும் முருகனுடைய நாமாக்களை குணங்களை சதா சிந்தனை பண்ணணும் அதான் மனனம் சொல்றது சிந்தனை பண்ணணும் அப்போ அவனுடைய ரூபத்தோடு இருக்கான் இல்லையா வந்து சிந்தனையில் இருந்து வெளிக்கு ரூபமாக இருக்கக்கூடிய நம்முடைய அந்த முருகனுடைய பாதங்களில் சிரம் தோய நமஸ்காரம் பண்ணி அந்த சிந்தனையில் இருந்து அவனுடைய நாமகீர்த்தங்களை பாடி ஒழுங்கான ஒழுக்கத்தில் இருந்தால் அப்போது இந்த மனசு மாசு நீங்கும் அப்போ தேஜஸ் வரும் இந்த சரீரத்தில் அப்போது இந்த நம்ம சரீரத்துலேருந்து மறைகிற போதும் தேஜோமயமாக ஆகும் அப்போ விதி வந்து நம்மளை அதனால் ஏற்படக்கூடிய இந்த உடம்பு விடப்படும் அது நமக்கு வராது நல்லா கதியை அடைவதற்கு உத்தம கதியை பார்வதற்கு இந்த மலர்கடல் என்னைக்கு அருள்வாய் அப்படி பிரார்த்தனை பண்றாப்புல அது இந்த பாட்டு இருக்கேன் விதி காணும் உடம்பை விடா என வினையேன் கதிகான மலர்கடல் என்று அருள்வாய் இதுதான் அதனுடைய கீவேர்டு இதுல வந்து உண்டான பிரார்த்தனையை மற்றெல்லாம் சம்போதனம் மதிவான் மதிவானுதல் வழியை அல்லது பின் துதியா விரதா இது ஒரே ஒரு நாமா சூரபூபதியே விதி காணும் உடம்பை கதிகான மலர் கடல் கடல் அதாவது கதிகான மலர் கடல் என்று அருள்வாய் அதாவது பாலிதீட்சை எப்போ கொடுக்க போகிறேன் கதி காண கதி அடைவதற்கு கதி காண உத்தம அடைவதற்கு மலர்கடல் உன்னுடைய மலர் பாதங்களை என்று அருள்வா எப்போ நீ இன்னும் கொடுக்க போகிற அப்படிங்கிற அப்பறம் தான் ஈஸ்வரனுடைய ஒரு ஆக்ஞியால் பிரம்மா நம்முடைய சரீரத்தை படைக்கிறான் சரீரத்தில் உயிரை ஏற்றிக்கிறான் இறக்குறது யமன் ஏற்றுறது சரீரம் கொடுக்குறான் அதில் உயிரை ஏற்றுறது பிரம்மன் இறக்கிறது யமன் இந்த சரீரம் மாறி மாறி வருது இது வந்து விதி பார்க்கக்கூடிய சரீரம் அப்படின்னு பார்க்கணும் அது அச்சேதன வஸ்து தான் உண்மையாக சேதன வஸ்து வந்து சைத்தன்யம் உயிர் தான் அதுதான் அந்த ஜீவன் கதிக்கான நல்ல கதி அடைவதற்கும் மலர் போன்றவனுடைய திருவடி அருள் பொறுவீராக நிழல் எங்கே போனாலும் நம்ம கூட வரும்னு சொன்னோம் அந்த மாதிரி இறைவனுடைய திருவடி நிழலில் நம்முடைய பிறவி நிழல் ஒழிந்து போக வேண்டும் ஆமா சொல்லுவோம் எங்கே போனாலும் நிழல் கூட தானே வரும் அப்படின்னு அந்த மாதிரி திருவடி நிழலில் நம்முடைய பிறவி நிழல் ஒழிந்து போகணும் அதுக்கு என்ன சுர அப்படிப்பட்ட ஹே சுரபூபதியே தேவர் தலைவா இப்படிப்பட்ட அந்த அந்த வள்ளியை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பின் தெல்லும் துதியா அப்படி இருக்காரு அப்படியே அவரை வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படியே அவனுடைய திருவருளை நாடுவது பூஜை செய்வது கோவிலுக்கு போகிறது இவையெல்லாம் ஏன் பண்ணணும்னா மறுபடியும் இந்த சரீரம் வராமல் இருக்கணுமே இந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கணுமே இது என்ன ம சரீரம் வந்தால் என்ன வருது எல்லா கஷ்டங்களும் கூட வருது துன்பங்கள் வருது வெளியில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கர்ப்பத்தில் ஒரு முந்நூறு நாட்கள் இருக்கக்கூடியன்னு இருக்கக்கூடியது இப்படி கர்ப்பவாசம் ரொம்ப மிகவும் மோசம்னு பல ஞானிகள் சொல்கிறார்கள் கர்ப்பவாசத்தில் படக்கூடிய கஷ்டத்தை பற்றி ரொம்ப ரொம்ப சொல்கிறார்கள் அப்போ அதனால் அந்த கர்ப்பவாசம் இல்லாமல் இருக்கணுமே அதை சொல்கிறார் அதாவது நம்ம படுத்தா உடனே உயிர் போயிடணும் ராத்திரி இல்லையா கஷ்டம் இல்ல யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடாவேன் மாணிக்கவாத சொல்லி பயப்படுறாரு பிறந்தோம் இறந்தோம் இவெல்லாம் மாறி மாறி வினையால வருது மாறி மாறி வருது விதி காணும் உடம்பை விடா வினையேன் இது விதியால வருது இந்த அதிகமாக ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறார் தலைவலி இருக்குது ரொம்ப தாங்க முடியாத தலைவலி வேறு ஏதோ ஒரு வழிகள்லாம் இருக்குது அப்போ வந்து அந்த மாத்திரம் கொடுக்குறாரு மருந்து கொடுக்குறா இல்லையா மருந்து மயக்க மருந்து கொடுத்தப்புறம் ஆப்ரேஷன் பண்ணால் சர்ஜரி பண்ணால் இல்லை வழிகள் இருந்தால் தெரியாமல் இருக்குது அது மாதிரி அப்படிப்பட்ட சிவயோக நித்ரையில் அனுபவிக்கிறவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் துன்பம் இல்லாமல் இருக்கும் நம்முடைய இந்த உலக கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும் அப்போது சிவயோக நிதிரைன்னா அதை பா அதுக்கு வந்து அவனுடைய பால் தீட்சை கேட்குறாரு வந்து விரிகானும் உடம்பை விடா வினியன் விதியால் வருதுங்கிறார் அவர் அருணகிரிநாதரை இதை பாடலை அவரை வந்து அதிஷ்டானம் பண்ணி வைத்து அவர் மூலமாக முருகன் நமக்கு அனுகிரகம் தான் நம்ம எடுத்துக்கணும் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நாயகன் தான் உரைக்கிறான் யார் நாயகன் சுவாமி ஞான ஞானஸ்கந்தன் தான் உரைக்கிறான் அவர் அருணகிரணாதர் மூலமாக சொல்ல சொல்கிறது அத்தனையும் நமக்காக இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்ல இல்லையா அனுபூதியை பற்றி சொல்ல விஷயங்கள்னா உரைட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுனா நமக்கு பிரார்த்தனையாக நம்ம சொல்ல வேண்டியது அப்போ கந்தர் அனுபூத்தியை அருணகிரினாதர் மூலமாகத்தான் எம்பெருமானான ஞானஸ்கந்தன் தெரிவிக்கிறான்ங்கிறத நம்ம அதனால் சரி வினையால் வினைன்னா என்ன சஞ்சிடம் ஆகாமி பிராரப்தம் இதனால் அந் அந்தந்த பாப்ப புண்ணியங்கள் அதனால் சரியாக நான் வந்துட்டே இருக்கேன் வினையை ஒழித்தால் ஒழிய பிறவி தொலையாது வினையை ஒழிக்க வேண்டும் மூணு விதமாக தான் சொல்லிட்டேன் இப்போது ஏற்கனவே பேங்கில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சஞ்சிடம் அதில் கொஞ்சம் எடுத்து இப்போ அனுபவிக்கக்கூடிய அது வந்து இப்போ பிராரப்தம் இப்போ இப்போ இப்போ இந்த ஜென்மாவில் பண்ணிட்டுருக்கோமே அது வந்து ஆகாமி அப்போது மூணு போகணும் மூணு போனோம் சஞ்சிரம் ஞானத்தை அடைந்தால் சஞ்சிரம் போயிடும் ஆகாமியும் நல்ல ஒழுக்கத்துலையும் சரியான ஒரு ஒழுக்கத்திலையும் சரியான ஒரு சிவ பூஜை ஸ்கந்த பூஜனை ஸ்கந்த இதா பண்ணா அது போயிடும் அப்புறம் பிராரப்தத்தை அனு அனுபவித்தான் தேரணும் நல்வினைகள் எல்லாத்தையும் சிவார்ப்பணம் பண்ணிடணும் கெட்ட வினைகளை எல்லாமே செய்யாமல் போடணும் அதுதான் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் இந்த வினைகள் நம்முடைய கணக்கில் சேராது அப்போ சஞ்சிரவினை ஆண்டவனுடைய திருவருள் அனுகிரகத்தால் அது ஒரு அக்னியால் பஸ்வம் போயிடும் சஞ்சிரவினை ஆகாமி பண்ணாமல் இருக்கணும் ஒழுங்காக இருக்கணும் பிராரப்தம் அனுபவிச்சு அதுக்கு தான் சொன்னது மயக்க மருந்து கொடுத்தா எப்படி அது வந்து கஷ்டம் தெரியாதோ அது மாதிரி சிவ யோக அதாவது ஞானஸ்கந்த அனுபூதியில் இருந்தால் அது தெரியாமல் சத்து சிவன் சித்து அந்த அம்பாள் உமையம்பிகை ஆனந்தம் நம்ம ஸ்கந்தன் முருகன் கருணாகரன் அப்படி இருக்கக்கூடியதில் பார்ப்போம் மறுபடியும் போகணும் இது கொஞ்சம் விஸ்தாரமாக தான் போகும் அடுத்த ஆடியோவில் அடுத்த இதை பார்ப்போம் அடுத்த அது அடுத்த பாசனம் இதை விட சூப்பராக இருக்கும் உபதேசம் வர்றதுக்கு நாரா குமரானம் அது இன்னும் வசதி அப்போது என்ன சொல்ல வரா பிறைச்சந்திரனை போலையும் பிரகாசமாக இருக்கக்கூடிய நெற்றியை கொண்ட வெள்ளி புராட்டியை தோர வேறு யாரையுமே போற்றாத விரதத்தை கொண்ட ஸ்கந்தா சுப்பிரமணியா இந்த மேல் மண்ணுலோகத்திற்கும் நீதான் தலைவன் அதாவது பூ சுர பதி அப்போ சுர பூபதி ரெண்டும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சரீரத்தை விடாமல் வினைகளை கொண்ட அடியன் வந்து நல்ல கதி அடையணும் அதற்கும் உன்னுடைய தாமரை போன்ற அந்த திருவடியை தலை சூட்டி பாத தீட்சை பாத ஹ மஸ்தக தீட்சை எப்போ கொடுப்பி அப்படின்னு இது வந்து அவருக்கு கிடைத்தது யாருக்கு மாணிக்க வாத்தார் கிடச்சிரு அந்த திருப்பரந்துரையில் அத்மநாத ஆலயத்தில் அவர் வந்து உட்கார் ஒரு வெளியில் சிவபெருமான் வந்து ஒரு பிராமண வேஷத்தோடு உட்காந்துருக்கார் சிவனடியாராக போனார் இவர் குதிரை வாங்கிறதுக்காக பணம்லாம் கொடுத்துருக்கார் பாண்டியன் கொடுத்தேன் போனார் சிவனடியார் போய் நமஸ்காரம் பண்ண போனார் பட்டணி காலத்து காலத்தூக்கி தலையில் வச்சுட்டார் எங்கள் சுவாமி ஹரிதாஸ்கிரின்னு இருந்தார் சனாம சங்கீர்த்தி இன்னைக்கு ஓ ஓஹோன்னு இருக்குன்னா அவர் காரணம் அவருக்கு அனுகூணம் பண்ணது எங்கள் சுவாமி ஞானானந்த சுவாமி அவர் அது அதே மாதிரி ஒரு நாள் வந்து கால காலங்கார்த்தால் அவர் போய் நமஸ்காரம் பண்ணார் குருநாதர் வந்து மேலே டக்குன்னு கா அவருடைய பாருங்களை தலையில் சூட்டினார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை மாறிப்படுத்தி அழகாக பாடுறார் நாமசங்கீர்த்தனை பரப்பினார் எல்லா விதமான குரு கீர் குருனுடைய புகழை பரப்பினார் இன்றைக்கும் அந்த இன்னைக்கு வந்து தென்னாங்கூரில் ஆலயம் கட்டப்பட்டிருக்கும் அந்த பாண்டுரங்க நிற்கார் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹரிதாசகிரி அவருடைய அவருக்கு காரணம் எங்கள் சுவாமி தப்போவன சுவாமி அப்போது அந்த பாதத்தை அவருடைய பாதங்களை திருமலை அந்த திருவடிகளை தலையில் சுற்றி வச்சார் அப்படிப்பட்ட பாரதிக்கு எப்போ கொடுக்க போகிறேன் எப்போ அனுகிரகம்னு போகிறேன் விதி காண உடம்பை விடாவினை என்கிறது இது என்னென்னா விதி பிரம்மன் முன்னே இதுக்கு முன்னால் விதிங்கிறதும் விதிக்க முன் விதிகளினும் அமையும் விதி விதிக்கின்றவன் பிரம்மா அதாவது எப்படின்னா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது எந்த கர்மா பண்ணாலும் ஒரு சரீரம் உங்களுக்கு இருக்குது இந்த உலகத்தில் ஒரு ஜென்மா இருக்குது பா பண்ணுறீங்க பாபம் பண்ணியாக பாப்பம் பண்ணால் பாப்பத்துக்கு உண்டான ரியாக்ஷன் ஒன்று உண்டு புண்ணியம் பண்ணால் புண்ணியத்துக்குண்டான ரியாக்ஷன் உண்டு அப்போ இந்த பாப புண்ணியங்கள் சேர்ந்தது வினை அந்த வினை வந்து மூன்று விதமாக இருக்குது சஞ்சிடம் பிராரப்தம் ஆகாமி இருக்குது சஞ்சிடங்கிறது இதுவரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பம் சொல்ல முடியாது அது வந்து கண்டினியூவஸாக இருக்கக்கூடிய எண்ட்லஸ் சைக்கிளாக இருக்குது நம்முடைய ஜனன மரணம் அப்போதுக்கு வந்து அப்படி இது வரைக்கும் சேர்த்து வச்ச சஞ்சிடம் தான் பேங்க் பேலன்ஸ் இதுவும் கோடி கோடியாக இருக்குது வச்சுக்கலாம் பிராரப்தம் அதுலேருந்து ஒரு மூட்டை எடுத்து விட்ரா பண்ணி இந்த இந்த சரீரத்தை கொடுத்துருக்கான் அதுதான் பிராரப்தம் ஆகாமி இந்த ஜென்மாவில் நம்ம பண்ணக்கூடியது ஆகாமி அப்போது இது வந்து மரத்தால விதை வளருது வித்து போட்டால் மரம் வருது இது ஃபஸ்ட்டு மரமாக வித்தா எது ஃபஸ்ட்டு இது முட்டையாக குஞ்சா எது ஃபஸ்ட்டு இப்போ இந்த வார்த்தை போயிட்டே இருக்கும் இது முடிவே இல்லாதது இந்த சுவாமி அணைய அழகாக ஒரு உதாரணம் சொல்லி காமிச்சார் தப்போவனத்தில் ஒரு ஜட்ஜி அவர் நமஸ்காரம் பண்ண வந்திருக்காருல போயிருக்காரு அவரை பார்க்கறத தரிசனம் பண்ணி வந்திருக்கார் அவரை காஃபி சாப்பிட்டு த சரீர இதில் அந்த வேஷ்டியில் கரை வந்து கொடுத்தோம் அந்த கரை வந்தவுடனே அப்போ தான் பார்க்குறாரு அவர் வெள்ளை வேஷ்டி கரை இருந்த உடனே அப்போ எப்போ சாப்பிட்டிருக்கா இதனே முதல்ல கரை வந்தால் என்ன பண்ணும் கரை போக்கிறது இதாக பண்ணணும் போய் ஜலத்தில் அதை முழுக்கி உண்ட கரை போக்கணும் அது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பாப்ப புண்ணியங்களை முதல்ல விரட்டுவதற்கு பார்க்கணும் இது என்னன்னா இந்த ஒரு சரீரம் வந்திருக்கு இந்த சரீரத்துல ஒரு குணங்கள் இருக்கு அந்த குணங்களால நீங்க கருமாக்கள் பண்ணுறீங்களோ அந்த கர்மாக்களால மறுபடியும் வினை செய்யறது பாப்ப புண்ணியங்கள் செய்யுது அந்த பாப்ப புண்ணியங்களால அதை சேர்ந்த குணங்கள் இருக்குது அதனால் செயல்கள் பண்ணுங்கள் கர்மா பண்ணுங்கள் அதனால குணம் வருது நல்ல காரியம்ன்னா சத்தோ குணம் வருது தமோ குணம் ரஜோ குணம் அப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய அதனால ஒரு குணம் ஒரு ஜென்மம் இது வந்து மாறி மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சக்கரம் சைக்கிள் அதை கட் பண்றதுக்கு தான் இந்த ஞானஸ்கந்தனுடைய பாதங்களை நாம் ஆசிரியக்க வேண்டும் கேட்க வேண்டும் இதுதான் சொல்றார் ஆதி கர்மம் மூல கர்மம் இப்படியெல்லாம் சொல்றது உண்டு அது வந்து வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் தான் சொல்றாரு சிவகான போதும் சொல்றாரு வினையாவசத்து விளைதலால் ஞானம் வினை தீரல் அன்றி விளையா விளை தீர ஞானத்தை நாடி தழ திழவே அது நிகழும் ஆனந்த ஆனத்தால் அன்பில் தொழும் ஞானத்தை நாடி இழவே அது நிகழும் ஆணத்தால் அன்பில் தொழும் சரீரத்தின் பக்கத்தில் இருக்கிறது இந்த பிராரப்த வாசனை அதனால் உயிர்களுக்கு இதை இது பண்ணுறாப்பட அதாவது தாக்குவம் மாதிரி துணையும் இருக்கும் அதனால் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் போய் பார்க்கக்கூடிய கட்சியெல்லாம் வெறும் மாயையாக பார்த்து அந்த ஆத்ம தரிசனம் கிடைக்கணும் அதுக்கு தான் என்ன ஆத்ம தரிசனம் அவருக்கு கடிச்சு கொடுத்தோம் அருணகிரன் அப்போ ஞானத்தை நாடி தொழவே அது நிகழும் சொல்றார் ஞானத்தை நாடி தொழவே அது நிகழும் அப்போ மெய்யுணர்வு மேம்படுதல் வந்து கூடாது அது ஆறதுக்கும் வினை போனோம் ஞானத்தை நாடி தொழவே அது நிகழும் இப்படி காமிக்கிறார் அவர் அப்போ இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுத்திவிட்ட சிவனும் செத்து விட்டானோ அப்படி கேட்கிறார் எப்படியும் அவ யார் சொன்னது பாட்டுது தீட்டப்படா உன்னால் என் சென்னி கரை பிறப்பில் தீட்டப்படாவியர் அல்லன் யா அல்லன் யான் திசா முகனே அந்தாத்தில வருது அந்தாத்தில வருது அதனால பிரிந்தேன் பிரமன் பிணித்ததோர் பாசம் தெரிந்தேன் சிவகரி சொல்லும் நிலை அறிந்தேன் வினையை அயில் மனவாளால் முறிந்தேன் புறத்தினை முந்துகின்றேனேன்னு திருமந்திரத்திலையும் சொல்கிறாங்க அதனால இந்த நல்ல நல்வினை தீவினை பாப்ப புண்ணியங்கள் ரெண்டுமே ஒரு பந்தன் தான் அது வந்து ஒரு கோல்டன் செயின் இது வந்து இரும்பு செயின் இத்து போன இன் இரும்பு செயின் அப்போ இப்போ பெய்யக்கூடிய வினை ஆகாம்னு முன்னால் சேர்த்து வச்சிருக்கிற குவிஞ்சிற்கு அதான் சஞ்சிட்டம் பக்குவப்பட்டு இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த வினை பிராரம்போம் இப்போ அடியை விடாமல் தொண்டை வரிக்கும் கோல்டு காஃபி விடாமல் இருக்கும் இதோட விட்டாமல் செஞ்சு சொல்லி ஆகணும்னு இருப்போம் இதெல்லாம் இருக்கும் அப்போ நம்ம ஞான சஞ்சிதம் ஞானாக்னியால் எரிஞ்சு போயிடும் பஸ்மம் போயிடும் ஆகாமியம் நிஷ்காமிய தபஸால் நிஷ்காமிய தபசான் அந்த எல்லா இதையும் காமிய பலனையும் நீர் பண்ணும் ஞானஸ்கந்தார்ப்பணம் பண்ணணும் அப்போது விளையாது அப்போது இந்த பிரார்த்தம் நம்ம அனுபவிக்கணும் மாயக்க மருந்து இருந்தால் எப்படி வலிக்காரோ அப்படி வந்து ஞான யோக நிதிரை வரணும் அப்படி பார்க்குறார் ஞானஸ்கண்டார் படமுத்து திரிவேர்